அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரண் வலியுறுத்தலுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கோம் மூணு குரலுடைய சாரத்தை நேற்றுக்கு சொன்னேன் நாலாவது குரல்லிருந்து சொல்கிறேன் இந்த குரலில் நோக்கத்தை தெளிவாக சொல்றாரு அதாவது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் நாக்குல நீரப்பிற இது பொதுவாக கூறுற அர்த்தத்தையும் இன்னொரு ஆழமான அர்த்தமும் பார்த்தோம் நாம் பொதுவான அர்த்தம் நம்முடைய மனசு சுத்தமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அறம்ங்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு தான் சாதாரணமாக அர்த்தம் சொல்கிறார்கள் மன தூய்மைங்கிறது அவ்வளவு எளிதாக அடையப்படக்கூடியது கிடையாது எனவே இப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு பார்த்தோம் நம்முடைய எல்லா நற்செயல்களும் மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு முதலிய அழுக்குகள் இல்லாமல் போகிறதுக்காக தான் செய்யணும் அத்தகைய நோக்கம் இல்லாமல் புல நின்பம் பதவி புகழ் ஆகியவற்றுக்காக செய்யப்படக்கூடிய மற்ற செயல்கள் அனைத்துமே துன்பத்தை தரும் தன்மை படைத்தவை அப்படின்னு பார்த்தோம் அனைத்தரன் மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு அந்த குரலை படிக்கணும் நாம் செய்யக்கூடிய எல்லா புண்ணிய செயல்களுடைய நோக்கம் மனசு சுத்தமாகணுங்கிறதாக இருக்கணும் ஆகவே நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய நோக்கம் மனசு சுத்தம்ங்கிறத இந்த குரல் சொல்லி இருக்கிறது அந்த மனசு சுத்தத்தை பற்றி அடுத்த குரலில் சொன்னார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அதாவது மனசில் இருக்கிற அழுக்க சொன்னார் பொறாமை பேராசை கடுமையான கோபம் கடுமையான சொற்கள் இதுதான் அழுக்கு இந்த அழுக்காறு அவா வெகுளிங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது பொறாமை குணம் பேராசை கோபம் அதனால் பேசுகிற கடுமையான சொற்கள் இதெல்லாம் மனசில் அழுக்கு இருக்குங்கிறத காட்டுகிறது ஆக இதை நிறைய இருந்தாலும் நாம் இதை முக்கியமாக எடுத்துக்கிறோம் பேராச பெருங்கோபம் பொருட்பற்று அறியாமை கர்வம் பொறாமை எல்லாமே போகணும் அதற்கு மாறான நல்ல பண்புகளை விழிப்புணர்வோடு பழகணும் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாவது குரலுடைய பொருள் அஞ்சாவது குரல் என்னங்கிறத படிக்கல அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்காய் என்றது அறம் அப்புறம் ஆறாவது குரலில் சொன்னார் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணையினர் எப்போ தர்மம் செய்யலான்னா எப்போன்னா கேட்கக்கூடாது அன்னைக்கே செஞ்சுவிடணும் நாளைக்கு நாம் இருப்போங்கிறதுக்கு உறுதி கிடையாது வருங்காலத்தில் நல்லா தர்மத்தை கடைப்பிடிக்கலான்னா வாய்ப்பு இல்லையே வருங்காலத்தில் இந்த உடம்பு இருக்குங்கிறதுக்கு எந்த உறுதியும் கிடையாது ஆகையினால இப்போவே தர்மம் பண்ணு எப்போ இந்த உடம்புலேருந்து உயிர் போனாலும் அது கூடவே வரும் ஆகவே சீக்கிரம் விடாமல் செய்து விடணும் ஒத்தி போடக்கூடாது தர்மத்தை அப்படிங்கிறதான் இந்த ஆறாவது குரலுடைய கருத்து ஏழாவது குரலில் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு சொன்னார் அதாவது தர்மத்தோட பிரயோஜனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சுகம் அனுபவிக்கிறோனை பார்த்தா தெரியும் துக்கம் அனுபவிக்கிறோனை பார்த்தா தெரியும் ஆக சுகத்துக்கு காரணம் நல்ல புண்ணிய செயல்கள் துக்கத்துக்கு காரணம் பாபம்னு சொல்லி இதில் தெளிவுபடுத்தினார் இதை ரொம்ப குழப்பிக்கக்கூடாதுன்னு இந்த குரலை பற்றி சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எட்டாவது குரலில் ஒரு நாளை கூட வீணாக்கக்கூடாதுங்கிறத திரும்பவும் சொன்னார் வேள்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி கல் வாழ்நாட்களை எல்லாம் வீணாக்காமல் விழிப்புணர்வோட நல்ல காரியத்தை ஒருத்தன் செஞ்சான்னா அது மறுபடியும் மறுபடியும் பிறக்கிற வழியை அடைக்கக்கூடிய கல் அதாவது முக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த குரலில் சொல்லப்பட்டது அதாவது ஒவ்வொரு நாள் கூட வீணாகாமல் நல்ல காரியத்தை செய்துட்டு வந்தால் நிச்சயமாக மறுபிறவி எடுக்கக்கூடிய வழியை இந்த புண்ணிய செயல்கள் தடுத்துவிடும் என்பது கருத்து ஒன்பதாவது குரலில் சொன்னார் நல்ல காரியத்தினாலே ஏற்படுற இன்பந்தான் உண்மையான நிலையான இன்பம் பணம் பதவி புகழ் பால் உணர்ச்சினால் வரக்கூடிய இன்பமெல்லாம் உண்மையான இன்பமல்ல அதை புகழவும் பாட்டார்கள் பெரியோர்கள்னு சொன்னார் கடைசி குரட்பாவில் எப்படி யோசித்து பார்த்தாலும் செய்ய வேண்டியது புண்ணியந்தான் ஒரு மனிதனுக்கு விட வேண்டியது தவிர்க்க வேண்டியது பெரியோர்கள் பழிக்கின்ற பாவச் செயல்கள் சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக இந்த அதிகாரத்தில் அறத்தோட ஆற்றலை தர்மத்தோட சக்தியை அதோட பிரயோஜனத்தை அதனுடைய நோக்கத்தை அதை எப்ப செய்ய வேண்டும்கிற காலத்தை எல்லாம் மிக தெளிவாக ஆழமாக திருவள்ளுவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த அதிகாரத்தை நாம் மனப்பாடம் பண்ணி இதோட அர்த்தத்தை நன்றாக சிந்தனை பண்ணி இதை நன்றாக செயல்படுத்தி வந்தோமே ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இந்த தர்மம் பதிந்து நமக்கு ஆற்றலையும் பாதுகாப்பையும் மன தூய்மையையும் மெய்யறிவை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் மெய்யர்வின் வாயிலாக மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு பேற்றையும் அருளும் என்பதில எள்ளளவும் சந்தேகமே இல்லை ஐயமே இல்லை இந்த அளவில் அரண் வலியுறுத்தலுடைய சாரத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்றேன் திருவள்ளுவர் திருவரடிகள் போற்றி போற்றி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்